அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பெரிது இனிது பேதையார் கேண்மை பிரிவின் கண் பீழை தருவதொன்று இல் பெரிது இனிது பேதையார் கேண்மை பிரிவின் கண் பீழை தருவதொன்று இல்பர்களே பேதமை என்கின்ற அதிகாரத்திலே இது ஒன்பதாவது குரட்பாவாக அமைந்திருக்கிறது இதுவரைக்கும் என்ன சொன்னார் அறிவில்லாதவன் கையில பொருள் கிடைச்சா அது என்ன பண்ணும் அது என்னெல்லாம் ஆகும்னா தகுதி இல்லாதவர்கள் அனுபவிப்பார்கள் தகுதி உள்ளவர்களுக்கு கிடைக்காது அது பைத்தியக்காரன் கிடையாது கிடைச்ச பொருளைப் போல கல்லுண்டவன் கையில் கிடைத்த பொருளை போல என்னாகும் என்றே சொல்ல முடியாது எனவே அறிவை பெற வேண்டும் இப்படி பார்த்தோம் நாம இப்ப இங்க என்ன சொல்லுகிறார் பேதையார் கேண்மை பெரிது இனிதுங்கிற ஒரு அறிவில்லம் இனிது அறிவில்லாதவனுடைய நட்பு உயர்ந்தது இனிமையானது எப்படி இப்படி சொல்லலாம் இனிமையானதுன்னா அது கொஞ்சம் கேலியா பரிகாசமா சொல்லுகிறார் பிரிவின் கண் பீழை தருவது ஒன்று இல் அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு துன்பம் வராது இதுல இருந்து என்ன தெரிகிறது அவங்க கூட இருக்கிற போது நமக்கு ரொம்ப துக்கமா இருக்கும் இந்த முட்டாளோட சேர்ந்து வாழ்றதுங்கிறது இருக்கே அது நமக்கு ரொம்ப துக்கத்தை கொடுக்கும் இதெல்லாம் சொல்றார் பேதையை பிரிந்தோமே ஆனால் பிரிவின் கண் பீழை பீழைனா துன்பம் தருவது ஒன்றும் இல் துன்பம் கொஞ்சம் கூட வராது அவன் பிரிஞ்சு போயிட்டான்னா துன்பம் கொஞ்சம் கூட வராது ஆனால் அவன் கூடவே இருந்தான்னா நிறைய துக்கம் வரும் அதனால என்ன சொல்றாருன்னா நமக்கு துன்பம் தர்ற ஒருத்தன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னா அப்பாடா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு இல்லையா அது பெரிதுங்கிறார் அப்பா எவ்வளோ பெரிய சுகம் அது இனிமையா இருக்குங்கிறார் ஒரு அறிவில்லாதவனோட நம்ம சேர்ந்து இருக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் மற்றொரு இடத்துல சொல்றார் அதாவது அறிவாளிகள் ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு பிரிகிற போது இனிமே மறுபடியும் இவங்களை எங்க பார்க்க போறோமோன்னு ஒரு இடத்துல சொல்லுவார் உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படின்னு ஒரு குரல் வருகிறது அதாவது ஒரு அறிவுள்ளவர்கள் ரெண்டு பேர் சேர்றபோது ரொம்ப சந்தோஷமா வருவாங்க பிரிகிற போது இனிமேல் இவங்களை எப்போ பார்க்க போறோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு பிரிவாங்க அது புலவர்களுடைய இயல்பு செயல்பாடுன்னார் ஆனா இவங்களோட அப்படி இல்லை இந்த அறிவில்லாதவர்களோட சேர்ந்திருக்கிற போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறத சொல்றார் அவங்கள விட்டு பிரிஞ்சா ரொம்ப ஆனந்தமா இருக்கும் இப்ப எப்படி சில பேர் இந்த ஷூ போட்டுக்கிற போது ரொம்ப இறுக்கினா அது ஒரு அது எதுக்குப்பா இருக்கிறேன்னா அவுத்தா சுகமா இருக்கும்போ அது மாதிரி இவங்களோட சேர்ந்திருக்கிற போது நமக்கு கஷ்டம் இவர்களை விட்டு பிரியறபோது ரொம்ப பெரிய இனிமை அப்படின்னு சொல்லி இது ஒரு கேள்வி பண்ணுற மாதிரி இனிது ஒன்றும் அனைவருக்கும் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள்